வணக்கம் நச்சினையின் எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது செய்தி சேவை அக்டோபர் நான்கு இரண்டாயிரத்தி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் நாள் சனிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் இரண்டு நாட்கள் பயணமாக சர்வதேச புத்தக கண்காட்சியில் கலந்து கொள்ள ஷார்ஜா புறப்பட்டு சென்றார் மழைநீர் வெள்ளம் சூழ காரணமாக இருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்தும் அறிக்கை கேட்டுள்ளது மயிலாப்பூரில் சிறந்த வடிகால் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதால் வெள்ள நீர் ஒரு நாளைக்கு மேல் தங்காமல் பக்கிங்காம் கால்வாய் வழியாக கடலில் கலந்துவிடுகிறது சென்னையில் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட வடசென்னை உள்ளிட்ட பகுதிகளில் வாழும் மக்களை முதல்வர் பழனிசாமி நேரில் சென்று சந்தித்தாா் சென்னையில் மழை பெய்வதைப் பொறுத்து பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பு வெளியிடப்படும் என ஆட்சியர் அன்பு செல்வன் தெரிவித்துள்ளார் அலட்சியம் காட்டாமல் மீட்புப் பணிகளையும் வெள்ளத் தடுப்புப் பணிகளையும் தமிழக அரசு விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என பாமக இளைஞர் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் மெரினா கடற்கரையில் மணல் பரப்பு முழுவதும் மழைநீரால் தேங்கி பிரம்மாண்டமான நீச்சல் மாறிவிட்டது பொதுமக்கள் இந்த மழைநீரில் விளையாடியும் நீச்சல் அடித்தும் செல்பி அடித்து மகிழ்ந்தனர் பாஜக அரசு மக்களுக்காக செயல்படவில்லை என்றும் அது மக்கள் நிலங்களை தொழிலதிபர்களுக்கு தாரி பார்ப்பதற்காக செயல்படுகிறது என்றும் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் கர்நாடகாவில் வருகிற மே மாதம் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறுவதை தொடர்ந்து பாஜக எழுபத்தை நாட்கள் பிரச்சார யாத்திரையை பெங்களூருவில் தொடங்கியது குஜராத் சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு எம்பிக்களில் பெரும்பாலானோர் பிரச்சாரத்தில் பங்கேற்க செல்லும் வாய்ப்பு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் குறைவான நாட்களில் நடைபெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன காவிரி நடுவர் மன்றம் விலக்க அறிக்கை அளிக்க மேலும் ஆறு மாத காலம் அவகாசம் வழங்கி மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்தது ஆதார் எண் இணைத்த ரயில் பயணிகள் இனிமேல் ஆன்லைன் மூலம் மாதத்திற்கு பனிரெண்டு டிக்கெட்டுகள் வரை முன்பதிவு செய்து கொள்ள ஐஆர் சி டிசி நிறுவனம் வசதியை நாட்டில் பெண்களுக்கு அதிக பாதுகாப்புள்ள மாநிலங்கள் பட்டியலில் கோவா முதலிடத்தில் உள்ளது என்று பிளான் இண்டியா என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஆய்வறிக்கையில் கூறியுள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் பாகிஸ்தானில் செயல்படும் இருபது தீவிரவாத குழுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது அமெரிக்காவில் நடத்தப்படும் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் ஐ தீவிரவாத இயக்கம் பெரும் விலையை கொடுக்கும் என அதிபர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இருதரப்பு உறவுகளில் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவுடனான நல்லுறவை மேம்படுத்த சீனா தயாராக உள்ளதாக அந்நாட்டு துணை வெளியுறவுத்துறை மந்திரி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் அமெரிக்க தூதராக கென்ன ஜஸ்டர் செயல்படுவதை அந்நாட்டு செனட் சபை உறுதி செய்துள்ளது வணிகச் செய்திகள் மத்திய அரசு வரும் ஜனவரி முதல் தங்கநகைகளுக்கு ஹால்மார்க் முத்திரையை கட்டாயமாக திட்டமிட்டு வருகிறது நூற்றி தொன்னூறு நாடுகளில் தொழில் தொடங்குதல் மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்குதல் தொடர்பான ஆய்வறிக்கையில் இந்தியா முப்பது இடங்கள் முன்னேறி நூறாவது இடத்தை பிடித்துள்ளது வங்கிக் கணக்கு மற்றும் மொபைல் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்காக காலக்கெடுவை குறிப்பிட்டு வாடிக்கையாளர்களுக்கு வங்கிகள் மற்றும் தொலைபேசி நிறுவனங்கள் குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் பந்துவீச்சில் இந்திய கேப்டன் விராட் கோலி முழு சுதந்திரம் அளிப்பதாக சுழற்பந்து வீச்சாளர் அக்சர் பட்டேல் ஜப்பானில் பெண்கள் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய அணி ஜப்பானை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது வரும் ஐந்தாம் தேதி சீனாவை எதிர்த்து விளையாட உள்ளது இந்த வருடம் ஜூன் மாதம் நடைபெற்ற ஐசிசி சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றதை கௌரவப்படுத்தும் விதமாக பாகிஸ்தான் அஞ்சல் துறை சிறப்பு தபால் தலையை வெளியிட்டுள்ளது இந்தியா மற்றும் நியூசிலாந்துக்கு இடையேயான இரண்டாவது டி போட்டி இன்று ராஜ்கோட்டில் நடைபெறுகிறது மகளிர் ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியாவின் மேரி கோம் கால் இறுதிக்கு முன்னேறினார் திரைச்செய்திகள் சமுதிரக்கனி தற்போது நடித்து வரும் படமான ஏமாலி படத்தின் டீசர் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது எஸ் ஆர் பிரபு தயாரிப்பில் பெரும் எதிர்பார்ப்பில் இருக்கும் அருவி திரைப்படம் டிசம்பர் ஒன்றாம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்திருக்கிறது நான் நலமுடன் இருக்கிறேன் வதந்திகளை நம்ப வேண்டாம் என பாடகி பி சுசீலா டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இத்துடன் நச்சினையின் செய்திச்சேவைகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்